சொன்னா கேளுங்க வேண்டா ஓய்யோ வீடு முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள நா கிசி புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி ஒன்பூருத பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மைய ஐது நையே நீ முன்னாலே போனா நாம் பின்னாலே வாரே மாடு ரெண்டு மதுரவெழு மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் மாடு ரெண்டும் மதுரவெழு மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் குப்பிரண்டும் கும்பகோணம் கண்ணம்மா அது கூடுதடி தாள பாத பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரவற்றம் ஐயே எதுனா ஐயே நீ முன்னாலே போனானாம் பின்னாலே வாரே குத்தால அறிவியலே குளிச்சாலும் அடங்காது குத்தால அறிவியலே குளிச்சாலும் அடங்காது அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்மா நீ அருகில் வந்தா சிலு சிலுக்கும் கொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரு பற்ற மையே எது நாம் பற்ற மையே நீ முன்னாலே போன பின்னாலே பல்லழகி பால் போல சொல்ல அழகி பச்சரித்து பல்லழகி பசும் பால் போல சொல்ல அழகி சின்ன இடையழகி கண்ணம்மா நீ சிரித்தாலே முத்துரும் பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரு பச்ச மையே இது நான் பச்சமையே நீ முன்னாலே போன நான் பின்னாலே வாரே கண்டாங்கி புடவ கட்டி கை வச்சி கொசுவம் கை நிறைய கொசுவம் வச்சு இடுப்புல சொருகிறைய கண்ணம்மா அது கொசுவம் அல்ல என் மனசே பொன்னம்மா என்ன அடிமுனி அம்மாவும் கண்ணிலே மையே யாரு பற்ற மையே எது நான் பற்ற மையே நீ முன்னாலே போன நான் பின்னாலே நான் எங்கேயோ போற நடி பொன்னம்மா என்ன முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாருவற்ற மையே இருந்தா அவற்ற மையே நீ முன்னாலே போதான் நான் பின்னாலே வாரே மழையில நனையும் போதுமா தோப்பில் ஒதுங்கும் போது மெல்லு அணைக்கும் போது கண்ணம்மா உண்மே நீ நடுங்களாம பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரு மையே இது நான் போனா நான் பின்னாலே வாரே உன்னழக மரச்செருத்து உதந்த வேல துணி உன்னழக மரச்செருத்து உதந்த வேல துணி கண்ணம்மா அதில் ஒய் யாரும் தெரிவதன பொன்னம்மா கட்ட குட்ட புள்ள கர்கி போட்ட புள்ள நா கிசி வந்த கண்ணம் இனி நான் தாண்டி ஒம்போது பொன்னம்மா என்ன அடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே யாரு பற்ற மையே என்று நான் பற்ற மையே நீ முன்னால போனா நான் பின்னாலே